அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு உள்ளந்தோறும் வள்ளுவத்தை உவந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களே மெய்யன்பர்களே அறிவுடைமை அதிகாரத்தில் உள்ள குரல் எல்லாம் படித்து பொருள் தெரிந்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் நான் கூறக்கூடிய குரட்பாவை அன்று முழுவதும் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த குரலை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அதனுடைய பொருளை சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும் குறைந்தது ஒரு நாள் மூன்று முறையாவது இதை நீங்கள் சிந்தித்து உள்ளத்தினுள்ளே பதிக்க வேண்டும் என்னுடைய நோக்கம் இதை வெறுமனே நீங்கள் கேட்பது மட்டும் இது உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த விருப்பம் ஏனென்றால் இது சும்மா கேட்டுட்டு அப்படியே விடக்கூடாது சொல்றாங்க இல்லையா இந்த காதலை வாங்கி அந்த காதல் விடுறது இந்த காதல வாங்கி இங்கேயே விட்டு காதலையே வாங்கிக்காம இருக்கிறதுலாம் இருக்கு இல்லையா அப்படி இல்லை இந்த காது வழியா சென்று அது மனதில் வைத்து பூட்டி வைக்கப்பட வேண்டும் அது வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அதை அப்ளை பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா அதை நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த படித்த படிப்புக்கு பயன் இல்லை என்றால் அது வீணாகிவிடும் ஆகவே இதை ஒரு பொழுதுபோக்காக நினைக்காமல் இது வாழ்க்கையினுடைய உயர்ந்த ஒரு செயல் என்று கருதி நீங்கள் குரட்பாக்களை எல்லாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாலாவது குரட்பாவுக்கு இப்பொழுது நாம் பொருள் தெரிந்து கொள்ளலாம் என் பொருளவாக செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு அதாவது இந்த குரலுடைய முக்கியமான அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு கடினமான விஷயத்தை கூட நாம எளிமையா சொல்ல பழகணும் நமக்கு அறிவாற்றல் இருக்குமானால் ஒரு கடினமான கஷ்டமான விஷயம் அது யாரும் புரிய வைக்கிறது கடினமா இருந்தா கூட அதை எப்படி நாம உதாரணங்களை சொல்லி அதை புரிய வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு எளிமையா சொல்லணும் அது மாத்திரம் இல்ல பிறர் கடினமா கருத்துக்களை சொன்னா கூட அதை நாம எளிமையா புரிஞ்சுக்கணும் அதுதான் அறிவினுடைய சிறப்புங்கிறது நமக்கு அறிவு நல்லா இருக்கணும் எல்லா அறிவு நல்லா இருக்குங்கறத எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா பொருளவாக செலச்சொல்லி என் பொருளவாக செலச்சொல்லின்னு சொன்ன தான் சொல்லக்கூடிய சொற்கள் ரொம்ப அரிய விஷயங்களாக இருந்தாலும் உயர்ந்த ரொம்ப நுண்மையான கருத்துக்களாக இருந்தாலும் கேட்கிறவங்களுக்கு எளிமையாக விளங்கும்படி செலச்சொல்லி அவங்க மனசில் அது பதிகிற மாதிரி சொல்லி கொடுத்து பிறர்வாய் மற்றவங்க வார்த்தை அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றதுலேயும் ரொம்ப நுண்மையான அம்சம் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு காண்பதற்கு அதை நம்ம பகுத்து ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணுமா ஆ நுண்பொருள் அதனுடைய நுண்பமான பொருள் அவங்க என்னதான் கன்வே பண்ண விரும்புகிறாங்க வாழ்க்கையில் நம்ம கல்வி கற்க கற்க கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகும் அட்வான்ஸ்டாக படிக்க படிக்க சட்டிலிட்டி கூடும் இல்லையா நம்ம வந்து மேல மேல படிக்க படிக்க இந்த நுண்மையான கருத்துக்கள் அதிகமாகும் அப்போ அதை விளங்கிக்கிறதையும் நாம நமக்கும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை வச்சுக்கணும் அப்படித்தான் இந்த நாட்டில் நிறைய அறிவுத்துறை வளர்ந்துருக்கிறது எத்தனையோ அறிஞர்களெல்லாம் வந்திருந்து எத்தனையோ அறிஞர்கள் இந்த நாட்டிலே தோன்றி அவர்களெல்லாம் அழகா பண்ணி ஆகவே தாங்கள் சொல்றதையும் எளிமையா சொல்றது பிறர் சொல்ற கடுமையான கருத்துக்களையும் எளிமையா புரிஞ்சுக்கிறது இது நம்முடைய அறிவால செய்ய வேண்டிய வேலை மகாகவி பாரதியார் ஆரம்பத்துல ரொம்ப கடுமையா தான் பாடல்கள் எழுதிட்டு இருந்தாராம் நெல்லையப்ப பிள்ளை அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னாராம் இவ்வளவு கடினமா எழுதாதப்பா எளிமையா மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுன்னு சொன்ன உடனே அவர் எளிமையா பாடல்களை எழுதி அதுதான் இன்னைக்கு மக்களிடையே ரொம்ப சாதாரண மக்களும் பாமர மக்களும் கூட பாடுற அளவுக்கு அது இருக்கிறது ஆனா ரொம்ப எல்லாம் சொல்வாங்க இது ரொம்ப இலக்கணம் எல்லாம் கூட சொல்லலாம் நிறைய பேர் ஆனா மக்களுக்கு கருத்துக்களை பதிய வைக்கிற மாதிரி ஒரு சொல்லி இருக்கிற சிறப்பு மகாகவி பாரதியாருக்கு உள்ளது ஆகவே அதுக்காக நம்ம இலக்கணத்தையும் அதையோ குறை சொல்லல ஆனா பிறருக்கு புரிய வைக்கணும்ங்கிற அந்த நோக்கம் சொல்றவங்களுக்கு இருக்கணும் அந்த இலக்கண விதிகளை மதித்து அதே சமயம் மக்களுக்கு புரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை சொல்ல வேண்டும் கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை மனதிலே வைத்துக் கொள்வோம் ஆக இந்த குரல்பா நம் உள்ளத்தில் பதியும் ஒவ்வொரு குரலும் உள்ளத்திலே திருவள்ளுவர் நமக்கு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனித நேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்